அவர்கள் இன்னும் எவ்வளோதும் இருக்குன்னா நாலு மைல் போகணுமான் ஐயோ அப்பா காலெலாம் கொஞ்சி போச்சு நீ எப்படா நாலு மைல் போகிறது தான் இருக்க முடியாது ஆஹா அப்படியே போயிடுவேண்டேனு சந்தோஷம் வராது இவருக்கான அடிவார்த்து இல்லையே இன்னும் மைல் நடக்கிறவன் நீ ஐம்பது மைல் தான் போயிருக்கணும் ஐம்பது மைலாக ஒரு நேரத்தில் போயிடலாமா அப்படிமா என்ன வருத்தம் தெரியாது இல்லை இன்னும் கஷ்டப்படுறதுன்னு தெரியும் அது போடல அந்த மரத்தில் உள்ள தெரியாதே அத்தனை ஜனமே எடுத்தேன் அவனுக்கு கிடைக்குமே அவன் ஏன் பிரிக்க மாடலாம் என்ன தெரியும் ஆகவே இது யுக்திக்கு பொருந்தாத சொல்லி சொல்லி சில பேர்கள் உதாரணம் காட்டுவாங்க ஆகவே இந்த நாலு ஜன்மங்கள் இருக்குன்னு சொன்னால் அவன் வருஷம் போல நியாயம் உண்டு தான் தூரம் நாங்கள் வந்துட்டு இன்னும் நாலு ஜென்மம் இருக்கானு வருத்தம் போல நியாயம் உண்டு இவனுக்கு வருத்தம் இன்னும் தேவையில்லை இது வருஷம் என்ன பண்ணலையே ஆரம்பிக்கலையே இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும் அவனுக்கு அது அது கஷ்டப்பட்டாலும் தெரியும் அப்படி போல் யுக்திக்கு பொருந்தாததையெல்லாம் சில பேர் திட்டான்னு சொல்கிறது உண்டு பொய்க்கதையா இருந்தாலும் கூட இப்படி பொருந்திருமா இல்லையா அப்படி போல இவர்கள் இந்த விரைவில் தீர்க்காரங்கார் விரைவில் தீர்க்காரங்கனால சரி மூச்சுக்கள் மூணு ஜென்மம் இருக்குன்னா மூணு ஜென்மம் இருக்கா சொல்ல தப்பு என்ன இருக்கு கஷ்டம் இருக்கு இல்லை அப்பொழுது இவர்கள் ஒரு காலத்து வரலாம் அது எப்படி சொல்ல முடியாது என்பது கருத்து அதனால தீரகங்கார மாதிரி திருசியம் விரைவில் தீர்க்கார் தீர்க்க மாட்டார்கள் எப்போ வரும் அதான் அவன் சொன்ன மாதிரி இந்த இலவையில் எத்தனையோ அத்தமங்கள் கழிச்சு ஒரு நாள் வரலாம் அவ்வளவுதான் என்னுடைய வேலையில் வர முடியாது என்று சொன்னில் புறத்தினால் வெச்ச வந்தான் போதமில் பொருளன் பொய் மயக்கத்தினுக்கோர் ஏதுவா மகங்காரத்தோ வேதமா இசைத்து வைத்து பேதமா மதின் குணத்தால் வளைத்து வைக்கும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு இதில் இந்த மாதிரி திருசிய தீர்க்கார் விரைவில் தீர்க்காரங்கிறது எப்படி என்ன அதை பற்றி வளர்க்குறார் ஞானம் அடைந்தவர்கள் பேச்சு இல்லை அப்படியே அதில் பற்றி இப்போ போய் வளர்க்குறார் போதும் ஆவரணம் தன்னின் உரத்தினால் சொல்லா நின்ற ஆவரணம் மறைப்பு அப்படி உண்மை சுரூபத்தை தெரியவட்டாமல் மறைக்கிறது அது மறைப்பின் காரணமாக விட்சேபம்தான் அந்த மறைப்பினாலே உரத்தினால் இடத்தினாலே விட்சேபமானது போதமே ஊழந்தன்னை தத்துவ ஞானம் இல்லாத அஞ்ஞானியை பொய் மயக்கத்தினுக்கு இந்த பொய்மையாக தோற்றக்கூடிய உலகத்திலே உள்ள மயக்கம் இருக்கேன் ஏதுவா ஆங்காலத்தோடு பொய்மயக்கஞ்சிருக்கு அகங்காரம்தான் அலங்காரம் அய்மானிக்க வேலையே அந்த அகங்காரத்தோடு ஏகமாய் சேர்த்து என்னை அபேதப்படுத்தி வைத்து பேதமாக மதின் குணங்கள் வேறு வேறாக காண் குணங்கள் இருக்கின்றனவே என்ன நான் கர்த்தா போக்தா ஞாதா இதெல்லாம் அவனுக்கு வரப்படாது இப்படி குணங்கள் எல்லாம் வெளிப்படும் குணத்தால் பேயனாக அழைத்து வைக்கும் ஜீன் எப்படி பேய மாதிரி அழைக்குமா பேய்க்கு இந்த செய்கிறம் கிடையாது அது வேலை செய்கிறோம் இப்படி சேரத்தில் அழைவான் பேய் மாதிரி சொல்கிறாங்கல்ல என்ன போங்க அலைச்சல் பெரிய அலைச்சல் என்ன இந்த தொழிலுக்கு வந்து பெரிய கஷ்டமாக போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர்கள் அழைச்சல் படுத்து சில பேருக்கு உண்டு சில பேர்களுக்கு ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்க சில வியாபாரிகள் அழைச்சல் பட்டாதான் அவர்களுக்கு வரும் இப்போ சந்தை வியாபாரிகள் இருக்காங்க அழைச்சல் தான் என்ன அது சந்தை வியாபாரிகள் சந்தை ஓடணும் இல்லை மழை வந்தால் கஷ்டம் தூக்கம் முடிச்சுட்டு போகணும்னு வரணும் எவ்வளோ சிரமம் இருக்காது சந்தை வியாபாரிகள் அதிகம் லாபம் இருக்கோ இல்லை சிரமம் இருக்காது இல்லை ஒரு இடத்துல உக்காந்து செய்கிறவங்களுக்கு அவ்வளோ சிரமம் கிடையாது அதே போல் தொழில் ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறாங்க அவர்களுக்கு அவ்வளோ வேறு கிடையாது ஆனால் இங்கிருந்து மூணு மைல் நாலு மைல் பத்து மைல் நடந்து போகிறாங்க சில பேர் தொழிலுக்கு அப்படி மீண்டும் திரும்புவாங்க அப்புறம் சில பேர்கள் தொழில் பார்க்குறதுனா இந்த சைக்கிள் வியாபாரம்லாம் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சுற்றுறாங்க சாமான்கள் போட்டு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே திரிவாங்க இந்த ஐஸ் வியாபாரிகள் அவங்கள்லாம் அவங்கள்லாம் பெய் மாதிரி அலைய வேண்டியதுதான் அவருக்கு அடிச்சதில் போல் இன்றைக்கி துக்கப்படுவாங்க ஐயா நேற்று நூறுரூவா கழிச்சு இன்றைக்கி ஐம்பது ரூபாய் இடையிலேயே துக்கப்படுவாங்க இதெல்லாம் காரணம் என்ன அந்த ஆசைதான் காரணம் அவங்க முடிஞ்ச ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் அமர்றதுக்கு காரணம் முன் ஜென்மங்கள் ஆசைப்பட்டதுதான் காரணம் ஒருவன் வியாபாரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கான் அதனால் தான் வியாபாரியாக வரதேவன் இங்கே வரமாட்டான் சில பேர்கள் என்ஜினியராக இருக்குன்னு ஆசைப்பட்டுருப்பான் என்ஜினியர் படிப்பான் வேலைக்கு போவான் போகாமல் இருப்பான் ஏதோ அந்த அந்த சம்மந்தமான தொழில்தான் ஈடுபடுவிலேயே மற்ற தொழில் வரமாட்டான் ஒவ்வொரு முன் ஜென்மங்களில் திருடமாக ஆசைப்பட்ட தொழில் தான் என் ஜென்மையில் கிடச்சிருக்கிறதே அப்படி இருக்கிறதுனால அந்த தொழில்களை அப்போது உள்ள ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆசைப்பட்டாங்க இப்போ சூழல் கிடச்சி தீர்த்து இல்லை என்ன பண்ணுறது இந்த தொழில் வந்தது தப்பாக போச்சேன் வருமானமும் பற்றில அலைச்சல் அதிகமாக இருக்குது என்ன துக்கப்படுறாங்க சில சில சில இருக்கு அம்மாங்க அலைச்சல் அதிகமாக இருக்குது இப்படி பல்வேறு துக்கங்கள் காரணமே அறியாமையினால் ஆசைப்பட்டதான் காணும் இருளும் ஆபரணசக்தியே யாவே நசியாதாயும் பருவ மாவரணாசம் பாலினீர் பகுப்பதை போல் திருசியம் திருக்கிரண்டை திகழ்வு பகுத்தால் உண்டாம் தொண்ணூத்தி தொண்ணாறு பால் அதை இன்னும் சொல்றார் இருளும் ஆவரண சக்தி நான் அஞ்ஞானம் மறை போடக்கூடியது சக்தி இருட்டு இருளும் ஆவரண சக்தி யாவுமே நசியாதாயின் அது முற்றிலும் போகாமல் இருந்திருக்குமே ஆனால் மறுச்சேபசக்தி மாசரை நசிக்க மாட்டான் நம்மை மயக்கக்கூடிய விஷயங்களிலே மயக்கக்கூடிய அந்த விட்சேபசக்தியானது குற்றமில்லாமல் முழுமையாக நாசமாகாது ஆவரணசக்தி போனாதான் விட்சேபசக்தியும் போகும் நிச்சயசக்தி போனால் தான் ஞானம் உண்டாகும் அது வரைக்கும் ஞானம் கிடையாது அது எப்படி போகிறதுனா அய்மானத்தை வர்றது தான் வேறு எங்கேயும் போகிறது அது அங்கேயும் இருக்கிறது தான் செய்யும் பழுதியில் பாம்பு இல்லையேன்னு நிச்சயம் பண்ணால் போதும் அதுக்காக பாம்பு தோற்றாமல் இருக்கும் காணலில் நீர் நீர் அல்ல அது காணல்தான் நிச்சயம் பண்ணால் போகணும் அது ஏன்னா நான் காணல் தான் நிச்சயம் பண்ணிவிட்டேன் தள்ளி தோட்டுது என்னக்கா அது தோட்டதான் செய்யும் அது சுபாவும் அது சுபா சுவாதி பல அந்த போய் அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் சபாதி பெறாது அது ஒட்டிதான் இருக்கும் இருளும் ஆவரண சக்தி யாவுமே நசியாதாகின் அப்படின்னா அர்த்தம் அசஸ்தாபாதம் அபரணாபாதம் ரெண்டு பிரிவில் ரெண்டுமே போகணும் இல்லை இருந்தால் விளங்காதா என்ற கேள்விக்கு பதில் சொல்லி அவணும் அப்போ உச்சாபசக்தி நீங்கிறோம் உச்சியாபசதி என்ன பண்ணணும் கவர்ச்சிகளை கொடுக்குது நமக்கு இந்திரியங்கள் மூலமாக பார்க்கும்போது ஒரு கவர்ச்சி உண்டாக்குது அது ஏன் கவர்ச்சி உண்டாக்குது சுகம் தான் காரணம் அந்த கவர்ச்சியினால் சுகம் இருக்குன்னு ஒரு பாவனை உண்டாக்குது அதில் அரிமானம் வைக்கிறது தான் இந்த அகங்காரம் இவ்வளோ வேலை பண்ண வேண்டியிருக்கு சக்தி மாசரை நசிக்க மாட்டா அது போகாது பரவும் ஆவண நாசம் பாலின் நீர் போல் நீர் பகுப்பதை போல விசாரமாக இருக்க இந்த ஆவரண நாசம் ஆவரணம் இதனுடைய அழிவு எப்படி செய்யணும் பால் நீர் கலந்து வச்சால் அண்ணபறைய பால் மட்டும் குடிச்சு நீர் அப்படி வச்சிருமா அப்படி போல் இது பிரபஞ்சத்தில் நமக்கெல்லாம் மறைப்பு கொடுத்து கொண்டு அது நாசம் செய்தால் போகிறோம் அது எப்படி நாசம் செய்கிறது விசாரம் பண்ணது நாசம் அடையும் இல்லைன்னு அது சிரவணம் திருமணத்தினால் பிறம் இல்லைங்கிற மறைப்பு நீங்குது ஒரு பகுதி போகுது பரோட்சி ஞானத்தினால அவரோட்சி ஞானத்தினாலே ப்றம் விளங்குது போய் விளங்குதுன்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஆவணம் அப்போ போயிடுது அப்போ ஆவணம் மட்டும் இல்லை இருக்கும்போது இந்த வித்தியாபசக்தியினுடைய கவர்ச்சிக்கு இடம் இல்லை இடம் இல்லாத சமயத்தினால அது வித்தேபசக்தியானது இருந்தும் இல்லாமல் தான் கணல் இருந்தும் இல்லாமல் அப்படி போல அப்படி போல் திருசியம் திருக்கு இரண்டை திருசியம் காணப்படும் பொருள் திருக்கு ஆத்மா காணும்போது இரண்டை திகழுற பகுத்தால் உண்டாம் திருசிய திருசியம் திருக்கு ரெண்டு விசாரிக்கிற பண்ணணும் பகுக்கல என்ன விசாரம் விசாரம் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த விசாரத்தின் காரணமாக பிரிக்கிறோம் பால நீர் பிரிக்கிற மாதிரி பிரித்த பிறகு சத்து அசத்து என்று கண்டுபிடிச்சி சத்தை கொண்டு அசத்தியை நீக்க வேண்டியது தான் ஆத்மா சத்து பொருள் பிரித்து பதார்த்தத்தில் அசத்து பொருள் அதில் அபிமானத்தை விடுறது தான் நீக்கிறதுங்கிற அபிமானத்தை விடுறது தான் எங்கேயோ எறிய முடியாது எதை நீக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் சரீரத்தை நீக்கினா பிணமாக போகிறது சைர்த்து நீக்க முடியுமா வீட்டை நீக்கினா இருக்கிற இடம் இல்லாமல் போகுது வீட்டை நீக்க முடியுமா சட்டை நீக்கினாக்க உடம்பு சீது வட்டால் தாங்க முடியல எதை நீக்கிறது அப்போ அய்மானது அய்மானது வரதான்னு சொல்லுது ஒழியா பொருளை நீக்க முடியாது சில இன்றியமையா தேவைகள் தேவைப்படுது அதிக மேலே தேவையில்லை இன்றியமாக தேவை வெள்ளி தானே அப்போது இந்த பசி பசிக்கு உணவு வேணுமென்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சாதானே ஹூசம் தயாரிக்க முடியும் அரிஞ்சு பொறுப்பெல்லாம் வாங்கி தயார் பண்ண பாதுகாக்கிற இடம் வேணுமோ இல்லைங்க அப்போ எங்கே போகிறது தெருவுன்னு கிட்டே காய்ச்சுறாங்கன்னா அவங்களும் ஒரு மூட்டையில் கல்யாணம் வச்சுருக்காங்க தெரு மிச்சக்காரங்க கஞ்சி காய் சாப்பிட்றாங்கன்னா ஒரு மூட்டையில் தாமல் இருக்கும் அறிவின்னு பாத்திரம் அது கரண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க கஞ்சிக்காய் சாப்பிடுது அப்போ தியாகம் போடுது அப்படியே மறுநேப சக்தி இது ரெண்டாவது பட்ரா சாற்று மாவரணாசம் சாரவே ஆன்ம ரூபம் இதுல இருந்து இருளும் ஆவரண சக்தியை யாவுமே நத்தியாதாகின் மூணு நிச்சேப சக்தியை மாத்திரம் ரசிக்க மாட்டான் பரவும் ஆவரண நாசம் பாலின் நீர் பகுப்பதை போல் திருசியம் திருக்கு இரண்டை திகழ்வுரை பகுத்தால் உண்டாம் திருசிய தெருக்கு திருசியம் பிரிக்கிறது இப்படி ஒரு விசாரம் பண்ணணும் பிரிக்க முடியலைன்னு பிரிக்கவே முடியாது ஆகவே ஆத்ம விசாரம் பண்றது இல்லை இவ்வளவு வேலை பண்ணி ஆகணும் இதெல்லாம் வேலைதான் ஒழியா வெளியே எந்த வேலையும் கிடையாது வெளியே உள்ளதெல்லாம் விசாரம் சகாயம் பண்ணிக்கலாம் பண்ணியே ஆகணும் மட்டும் இல்லை விசாரம் லௌகி விஷயங்களும் தோற்றிய சம்சையாதி தோழர தானே தோன்றும் ஊற்ற வி சேபமும் தான் ஒளிந்திடும் அதுதான் மற்றும் தோற்றுமே யாகில் பொய்யே தோன்றிடும் என்று கொள்வாயே முன்னூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாட்டு சொல்றார் சாற்றும் ஆவரண நாசம் சாரவே சொல்லான் என்ற மேலே இருந்து சொல்லப்பட்ட இந்த ஆவரணம் இருக்கே அது நாசம் அழிவு பொருந்தவே ஆன்ம ரூபம் ஆன்மாவுடைய வடிவம் கா தோற்றிய உண்டான சம்சையாதி துகளற தானே தோன்றும் அதாவது இந்த சம்சையாதி சந்தேகபுரீதங்களெல்லாம் துகளற எந்தவிதமான மாறுபாடு இல்லாமல் தானே விளங்கப்போம் ஊற்ற விட்சேபமும் தான் ஒளிந்திடும் ஒளிஞ்சிடும் நம்மை விச்சே அழச்சிய அளைய அலைச்சல் படுத்திக் கொண்டிருந்தும் நீங்கிடும் அதுதான் தோற்றுமேயாக சொல்றார் தோற்றுமே ஆனால் பொய்யே தோன்றிடும் என்று கொள்வாய் அப்போ பொய்ப்பொருள் ஏற்பட்டு உலக விவகாரங்களில் ஈடுபடத்தான் செய்யும் ஆகவே ஆவண சக்தியானது நாசமானால் நிச்சயசக்தியும் போயிடும் அப்போ ஆத்மரப்பும் விளங்கும் அப்படி இல்லாமல் அந்த விட்சேபது தோற்று விட்சேபம் மீண்டும் தோற்றுமையானால் அப்புறம் பொய்யாகிய உலகத்தில் சத்தியபடுத்தி ஒன்றாத்தான் செய்யும் அதனால ஆவண அவசியம் செய்யத்தக்கது சொல்லணும் நல்லபோ நல்லபோத துதித்த நல்லதான் விவேகம்தானே சொல்லிய ஆன்மனான் சொருபம் நன்றாய் தொடர்ந்த பந்தம் சிதைக்கும் பந்தமற்றோர்க்கு அற்பமும் பவமேண்டில் பாட்டு நல்ல போதத்து உதித்த நல்ல போதம் நல்லபோத தத்துவ ஞானம் அர்த்தம் தத்துவ ஞானத்து உதித்த உண்டான நல்லதா விவேகம் தானே அதை மிக உயர்வு பொருந்தியா சுகத்தை கொடுக்கக்கூடிய விவேகம் என்ன ஆத்மா வேறு அனாத்மா வேறு திருச்சியம் வேறு திருக்கு வேறு என்று பார்க்கக்கூடியதான் விவேகம் நித்தியானித்த விவேகம் சொல்லிய ஆன்ம அனான்ம சொரூபம் நன்றாய்பகுத்து சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய சொல்லியிருக்கின்ற ஆன்மா இது அனான்மா எது ஆன்மா அறிவுடையது அனான்மா அறிவு இல்ல ஜனம் இரண்டுக்கும் சம்மந்தம் ஏற்பட்டுகிறது அஞ்ஞான காலத்திலே சம்மந்திலிருந்து நீக்கணும் விசாரத்தினாலே என்று இப்படிப்பட்ட செய்கையினாலே விசாரத்தினாலே நன்றாய் பகுத்து சந்தேகம் இல்லாமல் புரித்து பார்த்து தொல்லையாம் அஞ்ஞானத்தால் தொடர்ந்த பந்தம் சிதைக்கும் அப்படி பார்க்கும்போது தொல்லையாம் அஞ்ஞானம் அனாதிகாலம் தொட்டே வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கா வந்தது அது அது எப்போ வந்தது அஞ்ஞானம் வந்தது அனாதி மெஞ்ஞானத்தாலே விடும் ஒருத்தவாரி யாரு கண்டாங்க ஆனா மெஞ்ஞானத்தை விடலாம் ஆனா கற்பித்தே அதனால அந்த அஞ்ஞானத்தால் தொல்லையாம் அஞ்ஞானத்தால் தொடர்ந்து தொடர்ந்த நம்மை பற்றிக்கொண்டு இதுவரைக்கும் வந்திருக்கின்ற அந்த பந்தமானது சிதைக்கும் நாசமடையும் அல்லல் செய்ய அற்பமும் பவம் ஈண்டில்லை இப்படி துக்கத்தையே கொடுத்து கொண்டிருக்கின்ற பந்தம் இல்லாதவர்களுக்கு பகவம் பிறப்பானது அற்பமும் இந்த உலகத்தில் கிடையாதுன்னு தீர்வுகளை கிடையாதுதான் பயன் சரதுக்கு பரமானந்த பிராப்தி உண்டாகும் பிறவி நீக்கம் ஆகவே இவ்வளோ வேலை செய்தால் தான் அது கிடைக்கும் சும்மா கிடைக்குமா சும்மா இதுதான் கிடைக்குது ஒரு சிங்கிள் டீ கிடைக்குமா சும்மா வாங்கி கொடுப்பாங்களாம் சொல்லுங்கம்மா யார் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு காரியம் பார்த்தா கொடுப்பாங்க தனியாக ஒரு டீயாக குடிச்சி போப்பா அப்படிம்பாங்களே வழியே போய் நின்றுக்கிட்டே ஒரு டீ கொடு நான் கொடுப்பானா கொடுக்கவே மாட்டேன் அதில் ஒரு சின்ன உதவி ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் புத்திரசி வைக்க போதமாம் பெரியவண்ணி மெத்தவும் அவித்தை காட்டை மீதி என்று தகிக்கில் அத்துவிதான் அடைந்துள்ள முத்தனுக்கிங்கு இத்துணி பவத்தை மீண்டும் இன்றிலும் வித்தேயாக வித்தேதாகும் வித்தேதாகும் படிக்கணும் வித்தியாகும் இல்லை வித்தியேதாவும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது பாட்டு புத்திர பரசி வைக்கிய போதமாம் பெரிய வன்னி சின்ன நெருப்பு இல்லை பெரிய நெருப்பு புத்திர சிஷனே பரசி வைக்கம் எவ்வளவு ஏகத்தின்னு சொல்லக்கூடிய போதம் இருக்கே இந்த ஞானமானது பெரிய அக்னி அது மெத்தவும் அவித்தை காட்டை மீதி இன்றி தகிக்கில் மிகவும் உயர்வாக அவித்தை என்று சொல்லக்கூடிய காட்டை கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எரிக்குமே ஆனால் அதிவிதான்ம ரூபம் அடைந்து உள்ள அப்படி ஜெயிக்கின்ற எரிக்க காரணத்தினாலே அத்விதான்ம ரெண்டற்ற ஆத்மரூபம் அடைந்துள்ள முத்தனுக்கு அப்படி நிச்சயம் என்ன இருக்கு பரமஸ்வரம் ஒன்று தான இருக்கிறது ரெண்டாவது நிச்சயம் இருக்கு அதை பேர் இவ் காலத்தில் இவன் முத்தன் இங்கு இந்த இத்துணி பவத்தை இந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய பறவையானது மீண்டும் ஈண்டிடும் மீண்டும் கொடுக்கக்கூடிய யுத்து காரணம் ஏதோ ஆகும் ஏதாவது இருக்கா இல்லை என்றபடி ஆகவே இந்த துக்கத்தை கொடுக்கறது தம்சார சாகரத்திலிருந்து மீண்டும் வரணுங்கிறது ஞானி கழிவே கிடையாது அவ்வளவு மையமே ஒன்று இருக்குது ஒரு முறை ஆவணம் பங்கமாச்சுன்னு சொன்னால் மீண்டும் உற்பத்தி ஆகாது எப்படி வருத்த விதியானது மீண்டும் முளைக்காது அப்படி போல் ஆவணம் மகமான பிறகு அந்த ஆவணம் மீண்டும் முளைக்கிறதே இல்லை வந்து உண்டாக்கவே ஆக மாட்டாது அது வரைக்கும் வருத்தே ஆகணும் பாடுபடுதே ஆகணும் அது ஒரு நாள் நாள் இல்லை இல்லைன்னாலும் அந்த நிலை வரும் அதே நிரந்தரம் நெடுங்கால நேரத்தில் அபியாசம் பண்ண சொல்கிறது அதுதான் நிரந்தரம் நெடுங்காலம் நியாயத்தோடு பிரீதியோடு அபியசிக்க வேண்டும் சொல்லப்படுகிறது அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அது ஒரு நாளைக்கு சித்தி அடையும் வரும் லாபில்லாம் போகாது இந்த மாயை என்னுடைய என்னன்னா கர்மத்துக்கு பலன் கொடுத்தே தீரும் இதுதான் மாயின் சாமர்த்தியம் நீ எந்த கர்மையும் எந்தாலும் செய்ய அதுக்குள்ளே பலன் உண்டு ஏமத்த வேலை கிடையாது நீ நல்லா செஞ்சீங்களா நல்ல பலன் உண்டு கெட்ட கெட்ட பலன் உண்டு அது கர்ம பலன் கர்மத்தையும் செய்யணும் கர்மபலத்தை அனுபவிக்க ஆகணும் அப்போ என்ன செய்யணும் ஆத்மியான அடையங்க ஒரு கர்மம் செஞ்சா அப்புறம் ஆத்மியா வராமையா போகும் அது பலன் கிடைக்காம போகும் கிடைக்கும் என்பது கருத்து ஆன்ம ரூபம் தரிசனம் செய்வதாலே எவ்வாறு அணம் நீங்கும் இறந்திடும் மித்தை ஞானம் எவ்வித பக்தால் விளைந்துள்ள துன்பம் நீங்கும் இவ்விதம் சொன்ன மூன்றும் இசைந்த ஓர் திருட்டாந்தேள் யோசூடாமணியில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு இந்த அத்தியாயத்தில் சமாதி கூடினால் நிறுவல் சமாதி வறுமையானால் வித்தியாச நிச்சயம் வரும் தத்துவானம் வந்து சர்வதுக்குன்னு பரவான்ந்தா ப்ராஜ் கிடைக்கும் சொல்லிட்டு வருவார் அதற்கான வழிமுறைகளை சொல்கிறார் அதில் இது ஒரு பாட்டு செவ்விதாய் ஆன்ம ரூபா தரிசனம் செய்வதாலே செவ்வன செம்மையாக நன்றாக ஆன்ம வடிவமாக இருக்கின்ற அதனை தரிசனம் செய்வதாலே பார்ப்பதாலே அல்ல உணர்வதாலே எவ்வளவு ஆவரணம் நீங்கும் துன்பம் நீங்கி போய்விடும் மித்தை ஞானம் மித்தை பொய் ஞானமாக இருக்கிறது இப்போது அதாவது பிரம்மத்தையே பிரபஞ்சமாக நினைக்கிறோம் இது பொய் ஞானம் பிரபஞ்சம் இருக்குது பிரபஞ்சம் இல்லாது இல்லாதே இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லை மித்தை ஞானம் அது நீங்கும் இறந்திடும் நாசமடையும் விவ்வித விட்சேபத்தால் விளைந்துள்ள துன்பம் நீங்கும் அனந்த விதமான சக்தியின் காரணமாக உண்டாக இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கும் அது போய்விடும் இவ்விதம் சொன்ன மூன்றும் இப்போது சொன்ன இந்த மூன்று பிரகாரமும் அதாவது ஆன்முருக திருஷம் கிடைத்த பிறகு எவ்வளவு ஆவரணம் நீங்கும் மித்தஞானம் நாசமடையும் நிச்சயமும் போகும் இந்த மூன்று நாள் இவ்விதம் சொன்ன மூன்றும் இசைந்த ஓ மூன்றுக்கும் பொருத்தமான திஷ்டாந்தம் சொல்கிறேன் அடுத்த பாட்டில் அதை கேட்பாய் சொல்றார் தரிசனம் செய்வதாலேவரணி மூன்றுமே முடிந்தவன் ரோலால் பந்த நீக்கம் அடைஞ்சிட விவேகியானோன் ஆதிய ஆன்ம ரூபம் அவசியம் அறிய வேண்டும் தொண்ணூத்தி ஏழாவது பாட்டு சொல்றார் அந்த அதிஷ்டாந்தம் ஒரு பழுதை ஞானம் வந்தவுடனே அந்த அதனால் விளைந்த மூன்று விதமான நிலைகள் போய்விடுகிறனு சொல்கிறாள் தீதுவார ஒரு அஜுரூப தரிசனம் செய்வதாலே தீதுவார சந்தேவிரதம் இல்லாமல் பழுதை ஞானம் வந்துடுச்சு பாம்புன்னு பயந்த நிலை போய் இப்போ அது பழ தான் என்று விளக்கு வச்சு பார்த்தாச்சு மீண்டும் நிறுத்தினோம் மீண்டும் பார்த்தோம் நன்றாக பார்த்தனாலே சந்தேவிரதம் இல்லைன்னு அர்த்தம் சந்தேகம் விபரீதங்கள் இல்லாத கயிறு ஞானம் நன்றாக பார்த்த பார்த்ததுனால மோதும் ஆவரணமாதி மூன்றுமே முடிந்தவன்றோ பொருந்திருக்கின்ற ஆவரணம் மறைப்பு எது அந்த பழுதை என்று சொல்லாமல் பழும் பாம்பல் சொல்ல அது ஒரு மறைப்பு அதன் பிறகு அந்த பழுதை ஞானம் இருக்கே பழுதை ஞானம் இல்லாமல் பாம்பு ஞானம் அது மித்தியா ஞானம் அது மித்தியா ஞானத்தினாலே பயந்து ஓடுறோமே அது விட்சேபம் ஆக மூன்றும் நடந்தது இந்த மூன்றும் ஒரு பழுதை ஞானத்தினால் நீங்கி விட்டதல்லவா என்று சொல்வார் ஆவார் திஷ்டாந்தங்க சொல்லேன்னு சொன்னார் முதல்ல சொன்னது தாஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் என்ன அர்த்தம் பிரம்மஸ்வரூப தரிசனத்தினால என்ன போச்சு மறைப்போச்சு இது பிரபஞ்சம் சத்தியம்ங்கிற புத்தி இருக்கு மித்தியாவசிய மித்தியன்னு பார்க்காம சத்தியம்னு பார்த்தோமே அது போச்சு அப்புறம் அதன் காரணம் வந்தால் துக்கங்கள் இருந்தேன்னு அனைந்தங்கூட துக்கங்கள் அது போச்சுன்னு தாஷ்டான்னு சொன்னார் தாஷா திஷ்டான்னு இப்போ சொல்கிறது அப்படி பிரித்து பார்க்கணும் நீ எல்லாம் ஒட்டு ஒத்தமாக என்ன இன்னும் அடுத்த இல்லையா மூன்று போகுது சொல்றம் ஆவரணத்தினாலபடி சொல்லி ஞானம் பொய் ஞானத்தினால வந்தது விக்கேபங்கள் துக்கங்கள் திஷ்டாந்தாஷ்டாந்தத்தில் சொல்றாரு பழுதே ஞானம் வந்த உடனே முதல்ல இருந்த அந்த ஆவரணம் பழுதியை பார்க்க மாட்ட முடியாமல் தடுத்து ஆவரண மறைப்பிற்கு ஒரு மறைப்பு அது போச்சு அந்த மறைப்பின் காரணமாக இந்த பொய்ப் பாம்பு வந்தது பொய்பாம்பு அந்த பொய்ப்பாம்புங்கிற நிச்சயம் இல்லாத அது போச்சு பொய்பாம்பின் காரணமாக பயமாசை பயந்து ஓடனானே பாம்புன்னு அழுதானே அது போச்சு அது மூணு போச்சு அது விட்சேபம் பேரும் அடுத்த ஞானம் விட்சேபம் மூணு அதே தாட்டாந்தத்தில் இருந்தால் திருஷ்டாந்தம் தான் திருஷ்டாந்தத்தில் மூணு அதே தாட்டாந்தில் அதே தான் அங்கே பிரம்மஞானம் இங்கே பழுது ஞானம் அவ்வளோதான் பிரம்மஞானம் வந்த பிறகு இதுவரைக்கும் மறைப்பு இருந்தால் அதாவது பிரம்மம் இல்லை எந்த மறைப்பு இருந்தது அது போயிடுச்சு அது போன பிறகு இந்த பொய் ஞானம் இந்த உலகம் சத்தியம்ங்கிறது பொய் ஞானம் அந்த பொய்ஞானமும் போயிடுச்சு மித்த ஞானம் பொய்ஞானத்தினால் உட்சேபங்கள் ஆனந்தங்க துக்கங்கள் அனுபவித்தார்களா ஜீவர்கள் எந்த ஜீவர்கள் அனுப்புவாரோ அந்த ஜீவர்கள் தான் எவனுக்கு ஞானம் வந்ததோ அவனுக்கு போச்சு மற்றவங்களா இருக்கத்தான் செய்யும் எவனுக்கு வந்தால் அவனுக்கு தான் போச்சு இப்போ திருஷ்டாந்த ஆஷ்டாந்தம் இருந்தேன் அப்படின்னு இந்த பா அதிஷ்டான சாஷ்டாந்தங்களை பற்றி இப்போ இந்த ரெண்டு பாட்டில் சொல்லி முடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு அதிர்ஷ்டான ஞானம் வந்ததினால ஏற்கனவே மறைப்பு இருந்தது விளங்கவில்லை மிரகமாவது ஒன்றாவது அப்படிங்கிற வழக்கு இருந்தது அது போயிடுச்சு அதன் பிறகு அந்த பிரபஞ்சத்தை சத்தியம் நினச்சிக்கிட்டே இருக்கும் அது பொய்ப்பொருள் பொய்ய மெய்ன்னு நினைக்கிறோம் அதை அதே பொய் ஞானம் பொய்ஞானம் போயிடுச்சு நித்தியா ஞானம் போயிடுச்சு அதன் காண அந்த விஷேபங்கள் தொல்லைகள் துக்கங்கள் ஆனந்தம் அதுவும் புருஷம் என்பது சொல்லப்படுது அதனாலே சொல்ற ஆதலால் அப்படி இருக்கிற காரணத்தால் பந்த நீக்கம் அடைந்துட பந்தத்திலிருந்து விடுபட்டு முத்தி அடைந்திட விவேகியானவன் அதாவது விவேகம் வைராக்கியாதி சாதனங்கள் உடையவன் ஆதியாம் ஆன்மரூபம் அவசியம் அறிய வேண்டும் நமக்கு அயற்றமாக இருக்கின்ற ஆத்ம ஞானத்தை ஆத்ம வடிவத்தை அவசியம் அறியத்தக்கது இதைத் தவிர வேறு கிடையாது இன்னும் பின்னாலே தீவிரமாக சொல்லிட்டு போவார் இதைத் தவிர என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஆகவே இந்த ஆத்ம ஞானம் அவ அடைய வேண்டியது காரணம் இதுதான் மறைப்பு போகுது பொய்ஞானம் போகுது போகின்றன அப்படிங்கிறது அதனால் அவசியம் அடையணும் அப்படி அடையலன்னு சொன்னாக்க படிப்படி அப்படியே தான் இருக்கும் அவ்வளோதான் அப்படி இருக்கிறது மட்டும் இல்லை விருத்தி ஆகிட்டே போகும் அது கொஞ்சமாக பண்ணுது உலகத்தில் மூணு லோகங்கள்லேயும் சுகமையான விருத்து கிடையாது துக்கமானது கிடையாது மூணு லோகங்கள்லையும் மேல் லோகங்களே அப்படி தான் அங்கே சொல்லப்பட்ருக்கு இந்திரன் சந்திரன் அரசு அரசர்கள் அறக்கல் எல்லாம் துக்கம்தான் பண்ணிருக்காங்க அப்புறம் சுகமாக அடைந்தாங்க மாறிமாறதா இருக்கு அதே அவங்க நம்ம மிச்சிர அவங்களுக்கு மாதிரி இல்லையான்னா அவங்களுக்கு மிச்சிர கர்ம்தான் இங்கிருந்து போறவர்களுக்கு தான் அது தலித்த பாவ தலித்த புண்ணியம் பிரிக்கிறது அவங்க முனிஜன் முன் கர்ப்பத்தில் செய்த புண்ணியம் போவாங்க அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு மிச்சிரம் தான் முன்கர்ப்பங்க கர்ப்பாரம்பத்திலே அவங்க பிறந்துடுறாங்க நாம இப்போ இந்த கர்ப்பத்தில் செஞ்ச புண்ணியத்துக்கு ஈடாக அங்கே போறது இவர்களுக்கு அங்கே அந்த புண்ணிய பாவம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது எதனாலன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்தே விசா ஆகிட்டு வந்து நம்ம நாட்டில் இருக்காங்களா நம்ம நாட்டில் இருந்து வெ சரி அவர்களுக்கு விஷா முடிகிற வரைக்கும் அந்த வீட்டு கழகங்களில் சம்மந்தம் கிடையாது அவங்களுக்கு அரசியல் சே கிடையாது அரசியலில் வெற்றி தோல்வி வருது சண்டை போடுக்குறாங்களா நீ யார் ஐயா நான் விசாவைச்சு பார்ப்பேன் ஒரு ரெண்டு மாதம் இருக்குதுன்னு போகிறேன்னா சரி நீ போன சம்மந்தம் இல்லை போன்னு விட்ருவாங்க அப்படி போல் கர்ம தேவர்களும் பேர் இவங்களுக்கு புண்ணியம் செஞ்சு மேலே போவாங்க இந்த கர்ப்பத்தில் அவங்க அங்க நடக்கிற சண்டைகளை சம்பந்தம் இல்லை உங்களுக்கு அதனால தான் அவங்களோட இவங்களுக்கு நூறு பங்கு அதிக சுகம் சொல்றது மன ஒழுக்க அதிகம் கர்மத்தியாவில் ராஜாவ கர்ம தேவர்களுக்கு சுகம் அதிகம்னு சொல்லுவாங்க ஒதுங்கி இருக்காங்கல்ல பிரச்சனை இல்லை புண்ணியத்தை அனுபவிச்சிட்டு வர்றது அவங்க அதனால இவங்களை சுகம் அதிகம் நூறு பங்கு அதிகம் சொல்லப்படும் பாருங்களா அப்படி எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இங்கேயும் அரசியல் சம்பந்தப்படுறதில்ல அழைச்சி அலைச்சல் போடுறாங்க தேர்தல் காலத்தில் நமக்கு என்ன இருக்கு சமப்பறமா நம்ம ஒரு பம்ப போடு போட்டா என்ன போடாது அதனால ஆதியாம் ஆன்மரூபம் அவசியம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லுறான் ஏதமாம் புந்தி ஒன்றே எரியம்போல போதசர் பிரமத்தோடு பொய்யதா புணர்படைந்து பரிணாமிக்கும் ஆதலால் இவை அனைத்தும் அசத்தியமாகும் என்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாடல மீண்டும் சொல்றார் ஏதமாம் புந்தி ஒன்றே இந்த புந்தி இருக்கு அது நல்ல புத்தி ரெண்டு புத்தி ரெண்டு சொல்லுவாங்கல்ல அவனுக்கு நல்ல புத்தியாக கிடையாது அப்படிம்பாங்க அவன் நல்ல புத்தி கடைவான் புத்தியை நிச்சயம் பண்ணுறதுன்னு அர்த்தம் நிச்சயத்தன்மையில் நல்லது கெட்ட ரெண்டும் உண்டு கெட்ட நிச்சயம் பண்ணதுனாலும் கெட்ட காரியம் செய்வான் நல்லது நிச்சயம் பண்ணால் காரியம் செய்வான் இல்லை நிச்சயம் இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது புத்திய சக்தி வேண்டி இருக்கு நிச்சயத்தன்மை தான் எந்த காரியத்துக்கும் அடிப்படை நிச்சயம் புத்திண்ட குற்றம் புரிந்த புத்தி ஒன்று எரி அயப்பிண்டம் போல அக்னி சம்பந்தப்பட்ட இரும்பு அதே போல போத சத் பிரம்மத்தோடு அதாவது ஞானமாயும் சத்தாயும் இருக்கின்ற பிரம்மத்தோடு பொய்யதான் புனர்படைந்து வாஸ்தவ சம்பந்தமே கிடையாது எப்போது ஆத்மாவுக்கும் அநாத்மாவாகிய மாயை மாயாக சம்பந்தம் கிடையாது பொய்யதா சம்பந்தம் பொய் சம்பந்தம் கற்பீர் சம்பந்தம் பேர் அதான் பொய்யதாக புனர்படைஞ்சேன்னார் அதனால் பொய்யதாக புனர்படைந்து பொய் சேர்க்கையினாலே ஞாத்திரு ஞானம் நியாயம் ஏழமாய் பிரணாமிக்கும் அப்படி செய்கிறதுனால என்னாவது இந்த புத்தி கெட்ட புத்தி என்ன பண்ணுறது ஞாத்திரு நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அது சம்பந்தமான அறிவு அது சம்பந்தமான நியாயம் விஷயங்கள் விஷயங்களோடு சம்மந்த ஆதாரமாக இருக்குன்ற உலகம் இவ்வளவு பரலாம் அடையுது பாருங்கள் இப்போய் சம்மந்ததுனால் இவ்வளோ சேருது இது எப்படி போல் இரும்பு கருப்பாகவும் இருக்க இருக்கக்கூடிய இரும்பானது அதினோடு சேரும்போது சிவப்பாயிருது சிவப்பான பிறகு விவகாரங்களும் மாறுது தொட முடியாது சூடாக இருக்குது சிவப்பாக இருக்கு இரும்பு நீளமாக இருந்தாலும் இருக்கிறதுனால நெருப்பு நிலமாக இருக்குது நெருப்பு நிலமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் நெருப்பு எங்கேயுமே இலகமாக இருக்காது மேலே எரிஞ்சுதான் போகும் அதனால் இரும்பினுடைய சம்பந்தம் அது நீளத்தை காட்டுது அதே போல் அந்த இரும்பாயை அது தண்ணியில் போட்டு எழுத்து வச்சுட்டோம்னா தொட்டு பாருங்கள் சுடுவோம் அது இரும்பு சுடுதுங்கிறாங்க இரும்பு சுடுந்தன்மை கிடையாது அப்போ என்ன ஆச்சு அவ்வளோ சம்மந்தம் இதுலேயே இதில் சம்மந்தம் அதில் இருக்கு அன்னியோனி அத்தியாசம் போய்விடுவாங்க அந்யோன வித்தியாசத்தின் காரணமாக வரக்கூடிய விவகாரங்கள் தான் எல்லா விவகாரங்களும் அதை பிரம்மஜாதாத்மியம் ஆத்மானாத்மியம் ஒட்டி புணர்ச்சி அதன் காரணமாக வரதான் இந்த பந்தங்கள் எல்லாம் அதை பிடிச்சி பார்க்குறது தான் இவ்வளோ பாடுபாட வேண்டியிருக்கு வேதந்தம் ஆராய்ச்சி வன்னி பண்ணி வன்னி ஒரு மொழி செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கு நேரத்தில் கோடிக்கணக்கான வர்றதுக்கு முன்னாடி செய்யப்பட்டது யோக கீமி கீ போலாம் கிடையாது அது லௌகீகத்துக்கு தான் சொல்கிற சரி தெளிந்த மொழி வேதாந்த ஒன்று தான் செய்யப்பட்ட மற்ற லௌகீக விஷயங்கள் போகிற ஒரு முடிவு பண்ணால் அந்த மொழிக்கு இன்னொரு நாளில் அந்த வந்துடுது அதை விட இன்னொரு முடிவுக்கு வந்துடுறாங்க விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா உடல் கூட மாறிக்கிட்டே இருக்குது இப்போ செல்ஃபோன் பாருங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு இடுக்கு நீளம் தெரிந்தது இப்போ பார்த்தாக்கா சோப் டப்பா மாதிரி தப்தாய் பண்ணம் போல் அந்த புத்தியோடய பொய் சம்மந்த ஏற்பட்ட காரணத்தினாலே வந்த வினை தான் இது ிரு காண்பவன் அறிபவன் ஞானம் அவு ஞாயம் அியக்கூடிய அறிவு அறிவாக அறியக்கூடிய விஷயம் அந்த விஷயங்கள் நிரம்பிய ஞானம் உலகம் இப்பரிணாமிக்கும் இப்படி மாது அடையும் அதனால் இருக்கிற காரணத்தினால் இவை அனைத்தும் அசத்தியம் ஆகும் என்றும் அசத்தியமாகும் எப்போது அசத்தியம்தான் பொய்யே தான் பொய்பொருளை மெய்ப்பொருள் என்று தான் அஞ்ஞான காலத்தில் எல்லாரும் நம்பி நம்பி மோசம் போகிறதே காரணம் தான் எவ்வளவு மோசம் இருக்கு பாருங்கள் உலகத்தில் பார்த்தா சுகத்தின் அடிப்படையில் தானே எல்லா நம்ம செய்கிறாங்க அடிப்படை சுகம் தானே சுகம் அப்புறம் முடிஞ்ச பிறதா ஓ நான் சுகமாக நினச்சா போச்சுரா போச்சுராங்க துக்கமாகலாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் சுகம் இருந்தால் தானே கிடைக்கும் இப்ப என்ன இருக்குது ஒரு தோஷம் இருக்கு அவ்வளோதான் தோஷந்தான் இருக்க வேறு ஆகும் சொப்பன பதார்த்தங்கள் ஒரு தோற்றம் சொப்பனத்தில் தோற்றங்கள் அனந்தம் இருந்தாலும் அது வந்த பிறகு அது ஒரு ப பதார்த்தமாக ஒத்துக்கிறதே அது ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிறதே இல்லை அது அடுத்த சொல்ல போகிறாரு இது போகும் இவைத்தும்சத்தியாகும் என்றுதம் பொ சகலரும் ஆன்மரூபம் அனிசமும் திருவிகாரம் முன்னூத்தி தொண்ணூத்தி சொல்றார் புந்தி கற்பிதமேயாக பொருந்தே ஞாத்திராது இந்த ஞாத்திரு ஞானம் நியாயம் ஞானம்னு சொல்லக்கூடியவைகளெல்லாம் புந்தி புத்திரளுடைய கற்பிதம்தான் அது வெறும் பொய்ப்பொருளை ஒழிய வாசமாக கிடையவே கிடையாது எப்படி என்று சொன்னால் மைந்தனே மனமயக்கம் மனதில் மயக்கம் ஏற்பட்டதானே எல்லா தோற்றும் மனமயக்கம் பிடிக்க எல்லாவற்றையும் தோன்றிடும் அது ஓ கனவில் விண்ணி தான் பறக்க கண்டது போல் என்ற ஒரு தாயாள சொல்கிறார் மனமயக்கம் பிடிச்சது என்ன ஒன்று கடை ஒன்று பைத்தியம் பைத்தியம்னு அர்த்தம் பைத்தியக்காரன் பேசுகிறான் பாருங்கள் இல்லையா அவனை பைத்தியம் பிடிச்சான்னு கேட்குறாங்க அதாவது மனமயக்கம் மனோரதம் மனோராஜ்யம் மனோராஜ்யத்தை என்னமோ நினைக்கிறாங்கன்னு நடக்கிறதா போகுது நடக்காதெல்லாம் மனோராஜ்யம் நினைக்கிறேன் அந்த மனசுக்கு ஒரு உல்லாசம் கனவு சொப்பனம் சொப்பனத்தில் நடந்த பதார்த்தங்கள்லாம் ஜாகிரகம் வந்து நம்ம அங்கீகாரம் பண்ணுறதே இல்லை இந்த மூன்று விஷயங்களில் பொய்யனே நிச்சிக்கிறோம் சில பேர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சத்திய புத்தி இருக்கும் அதில் நாளில் போயிடும் சில பேர்களுக்கு சொப்பனத்தில் சத்திய புத்தி இருக்க தான் செய்யுது இருக்கிற விஷயங்களில் சத்திய புத்தி வரும் பிரிதுகுலமாக சில மித்தியாக புத்தி போயிடும் இந்த சில பேர்களுக்கு கொஞ்சம் நாள் கிடச்ச பிறகு எல்லாத்துக்கும் வந்துடும் அது அப்படி தான் அந்த ஆராய்ச்சித்தன்மை இல்லாதனால கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி போகிறாங்களே வச்சுக்கோங்களேன் ஆக இந்த மூன்றிலேயும் மித்தியா தன்மை சீக்கப்படுகிறது என்பது பெரும்பான்மையான கருத்து இவற்றில் சந்ததம் பொய்யாக சகலரும் காண்பதாலே என்ன நிரந்தரமாக பொய்யன்று எல்லோரும் தான் பார்க்குறாங்க கொஞ்சம் நாள் கழிச்சாவது பொய்யன் தான் சொல்ல முடியும் இல்லையா மெய்யன்னு சொல்லவே முடியும் இந்த மூணுமே ஆகவே காண்பதாலே என்னால் என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் பந்தமில் ஆன்மரூபும் அனிசமும் நிருபிக்காரம் இப்போ இவ்வளவு விவகாரங்களும் நமக்கு அந்நியமாகதே இருக்கவில்லையே நாமம் இல்லை பந்தமில்லாத ஆத்ம வடிவமானது எப்பொழுதும் எந்த மாறுதலும் அடையாமல் ஒரு ஏமாறு இருக்கிறது என்பது பெறப்படுகிறது என்பதை இந்த பாட்டின் மூலமாக சொல்கிறார் ஆக நம்முடைய உண்மை சுவரூபம் மாறுதல் மாறக்கூடியது எல்லாம் மாய மாயா காரியங்கள் தான் மாயை மாயாகாரியங்கள் மாறிக்கொண்டிருக்க அதை மாறாமல் இருக்கிறதுனால தான் நாம் பார்க்க முடியுது நாமும் மாயக்கொண்டிருந்தால் பார்க்குறது யார் பார்த்து கிடையாது தெருவில் வாகனங்கள் அல்லது ஊர்வலங்கள் எத்தனையோ போகிறதுன்னு சொன்னால் ஒரு ஒரு ஓரத்தில் உட்காந்து பார்த்தா தான் பார்த்தமாக இருக்க முடியும் அவனும் ஒரு ஒருத்தர் சேர்ந்து போனான்னா பார்த்தோட ஆகுமா எல்லாத்தையும் பார்க்குற உட்காந்து பார்த்தாதான் அது சேர்ந்துக்கிட்டான்னா இவன் பார்க்க முடியாது கொஞ்சம் தான் பார்க்கலாம் முன்னாள் கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் பார்க்கலாம் அவங்க தான் ஒரு சகலத்தையும் பார்க்கறான்னு சொன்னால் ஒரு உக்காந்துக்கணும் அப்போ அவன் கேட்டால் சொல்லுவான் முன்னாள் போனால் பின்னால் எல்லா வரிசையும் சொல்ல முடியும் அதுபோல் சேர்ந்தவள் சொல்லவே முடியாது கொஞ்சம் சொல்லலாம் அதுபோல் நாம் எல்லாத்தையும் சொல்கிறோம் சென்ற காலம் சொல்கிறேன் எங்கள் காலம் சொல்கிறேன் எதிர்காலம் சொல்கிறோம் ஜாக்கிரத்தை சொல்கிறோம் தப்பணத்தை சொல்கிறோம் அப்புறம் சுழித்தையை சொல்கிறோம் மனராஜ்ஜியம் சொல்கிறோம் அவரை மேலே இன்னும் காது இதே சொல்கிறோம் என்ன மனம இயக்கத்தை சொல்கிறோம் பைத்தியம் படிச்சதுன்னு சொல்கிறோம் இத்தனையும் சொல்கிறவன் நாம் எப்படி ஆசை ஆடாமசையாக முடியுமா ஆடிக்கிட்டு இருந்தால் முடியுமா இதுலேருந்து பெறப்படுது அல்லவ என்று அதனால ஆத்மா நிருவிகாரம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் அது விகாரம் அடைமையானால் இத்தனையும் பார்க்க முடியாது அவே விகாரம் இல்லது விகாரம்னா மாறுதல் இல்லாது பரணாமடைய அடையாது பரணாம அடைகிறது பிற மாய மாயா காரியங்கள் தான் அதனாலே ஆத்மா நிறுவிகாரம் என்பது பரப்படுகிறது பகுதியின் விகாரமாக பரவிய வாங்காராதி புகழ் உடல் ஈராம்யாவும் புலரனை தூங்கில் வெகுவித விகாரம் ஏவும் வி விமலமாம் ஆன்மாவென்றும் இகழ் ஒரு விகாரம் மேவா தேகசே துருவமே யாம் நானூறாவது பாட்டு பகுதியின் விகாரமாக பரவிய ஆங்காராதி புகழ்வுடல் ஈராம் என்ன பகுதி மூலம் பருவது என்ன பிரிவுகள் அதெல்லாம் அது தோளைசேரம் அதாவது முதல்ல தன்மாத்திரைகள் அப்புறம் சுற்றுலசேரம் தூளைசேரம் பிரபஞ்சம் எல்லாமே பரிணாம அடையுது பகுதியினுடைய ப பிரிவுகள் அத்தனை பரிணாமம் அடையுது புகழ் உடல் ஏற சொல்லான் என்ற சரீரம் புலன் அனைத்தும் கணத்தில் வெகு வித விகாரம் ஒவ்வொன்றும் கணத்தில் மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பரிணாமங்கள் துரித பரிணாமம் மத்தியம பரிணாமம் வேக பரிணாமம் நம்ம பிரிக்கலாமுன்ற சொல்லியிருக்கு சில பேர் கேட்கலாம் என்ன நான் அப்படியே தான் இருக்கேன் பத்து வருஷமாக பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படியே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்களா குறையில் கொள்ளையே அப்படிங்கிறாங்க சில பேர் இன்னும் வீடு அன்னைக்கட்டை வீடு அப்படியே தான் இருக்கு இப்படி மாதுளை காலமே ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிறாங்க ஒரே மாதிரி இருக்கா சென்னை சென்னா சென்னஞ்சனாக மாறுதுன்னு அர்த்தம் அது துவ மந்த பரிமாணம்னு போய் மந்த பரிணாமம் போயிடும் ஆற்றுல தண்ணியில் ஓரங்களில் மெல்ல தான் போகும் அது ஆனால் தண்ணி போயிட்டுதான் இருக்குது சோபு தண்ணி போட்டோமுன்னா அங்கேயே தங்கியிருக்கமா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொஞ்சம் அந்த பகம் போங்க கொஞ்சம் வேகமாக இருக்குது நடுவில் வாங்க ஒரே வேகம் அதிகம் வேகம் அதிகம் அது வேகம் அதிகம் அதுபோல் பரிணாமங்களை அடையிறது இருக்குது இந்த உடம்புல ஏ மூணு இருக்குது எப்படி வேக பரிணாமம் இருக்குது அது காலையில் போடுற சாப்பாடும் மத்தியான ஜீரணம் இதான் இல்லையா அது என்ன துரித பரிணாமம் வேகமாக பசி பசிங்கிறோம் அப்போ அது ஜீரணம் ஆகலன்னு சொன்னாக்கா அப்புறம் பசி எடுக்காதல்லவா பசி எடுக்குது அப்போ ஜீரணம் உடம்புல அப்போ அந்த சாரமானது ரத்தமாக மாறி உடம்புக்கு பரவும் போது அந்த உடம்புக்கு தெம்பு கொடுக்குது தெம்பு கொடுக்குது கொஞ்சம் வேகமாக அதிகம் அப்போ சுறுசுறுப்பு அப்புறம் இந்த உடம்பு தெம்பு கொடுக்குற காரணத்தினால உடம்புல மாறுதல் இல்லாமல் ஒரு மாதிரியே இருக்குமே செய்யுது இது மந்த பரிணாமம் பரிணாமம் பேரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கு மாறு இருக்கிறதுனால தான் அந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளிப்பட்டு தூர்வாட வர்றது அப்புறம் அவர்கள் குளிக்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் அதனால தான் அவர் ஏ மாதிரி இருக்கனா குளிக்க வேண்டிய தேவையில்லை ஏன் குளிக்கிறாங்க அப்படியே பத்து வருஷத்துக்கு இருந்தாலும் கூட தலைவலி கால் வலி சின்ன சின்ன வந்துக்கிட்டு தான் இருக்கும் வராமல் இருக்கேன் அப்போ அதான் பரிணாமம் இல்லையா ம் வீடு ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னால் சின்ன சின்ன பேர் வாழ்த்துன்னு செய்யுது ஆ அந்த கிரகப்பிராதி பண்ணுற சமயத்தில் உள்ள பிரகாச மாதிரி இருக்குது எல்லாம் வங்கி போகுது இல்லை பெயிண்ட்டு சும்மா வாங்கி போகுது கேடலன்னு சொல்லுது அதனால் அது மந்த பரிணாமம் பரவல்தான் வீடு பரிணாமங்கள்ல மூணு விதமாக பிரித்தவங்கன்னு சொன்னால் அத்தனையும் பரிணாம வந்து அடைந்த ஒழிய பரணாமடையாத உலக பொருள்களை கிடையாதுன்னு அர்த்தம் அதனாலே புகழுடல் ஈரா யாவும் புலன் அனைத்தும் கணத்தில் வெகு விதமாக விகாரம் மேவும் ஆனால் விமலமாம் ஆன்மாம் குற்றமில்லாத ஆத்மாவானது என்றும் எப்பொழுதும் இகழ் உருவ விகாரம் மேவாது மேன்மக்களாலே இகழக்கூடிய அந்த விகாரமான மாறுதலானது பொருந்தாது இதனால ஏக சுருமையாமே வடிமா இருக்கு எங்கு நிறைந்த பரந்த பொருள் சின்னதாக இருந்தால் பரணாமடையும் அது பெருசா இருக்கு வியாபாரமாக இருக்கு ஆகாய ஆகாயத்துக்கும் ஆகாயமா இருக்கு எங்கே மாறுதல் அடையும் என்னால் மாறுதல் அடையும் அதனால மாறுதல் நியாயமே இல்லை அவருடைய விஷயானந்த பிரமன் ஆகாயம் என்று சொன்னாக்கா ஆகாயத்தில் சூரியனே எத்தனையோ கோடி மைல் கண்டு போயிருக்காங்களாம் அதுக்கு மேலே நட்சத்திரம் இருக்கான் இவ்வளோ ஆதாயம் இடம் கொடுக்குது அர்த்தம் அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்போது பிரம்மசிரம எவ்வளோ அகண்டா சச்சியானந்தர் இருப்பாரு பாருங்கள் அதனால் இப்படி ஒரு பாவனை பண்ணால் தான் மனது விரியும் இல்லைன்னு விரியாது சூரியசந்திரன் பத்து வருத்தம் இருக்காங்கன்னு சொன்னால் அதிகமாக நட்சத்திரமணில் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மேலே இன்னியத்தனியும் இருக்குதுன்னு சொன்னாக்க அப்போ அதுக்கு இடம் கொடுக்குறது ஆகாயம்னு சொல்கிறோம் அந்த ஆகாயத்துக்கு இடம் கொடுக்குறது நீதா காசு அறிவு ஆகாயம் இது ஜடா காசம் அப்போ அதே அவ்வளோ விரிவு இருக்கணும் இது வித்தியோசித்தோடய காரியம் அது சிவம்பிரகாசம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது அப்போ அந்த யாகமான ஆத்மா மாறுதல் அடையிறதுக்கு நியாயம் அது அது எங்கே இருந்திருக்கு எப்படி மாறுதல் அடையும் அதனால கற்பிதமாக இருக்கிற பொருள் தான் மாறுதல் அடையும் அது பொய் கற்பிதம்னு சொன்னார் ஒன்னு கற்பித சம்பந்தம் அதனால இகழ் விகாரம் மேவாது எதனாலே ஏக சித்து உருவமே ஆம் ஒரே வடிவமா இருக்கிற காரணம் தான் அது எந்தவித மாறுதல் அடையாது அப்படிங்கிற சத்த சத்திற்கு வேற சாட்சியாய் பொந்தியாதிக்கு இத்திர மகம்பதத்தின் இலக்கிய பொருளும் ஆகி நித்தபத்து விதாக அண்ட நிமலசி துருவேயான சுத்தம பிரத்யகான்மா சுகன பரமான்மாவே அனு தோறாத பட சொல்வார் சத்து அசத்திற்கு வேறாய் சாட்சியாய் சத்துன்னு சொல்கிறீங்க அசத்தன்னு சொல்கிறீங்க அது வேறாய் இது சத்துமில்லை அசத்தும் இல்லை இதுக்கு வேறாய் என்ன இருக்கு எப்போதும் ஒரு ஏமா இருக்கிறது அது சாட்சியாக இருக்குது சத்து அசத்துக்கே சாட்சியாக இருக்கிறது புந்தியாதிக்கு இத்திரம் அகம் பதத்தின் லக்கிய பொருளாகி இப்படி சொல்லக்கூடிய சத்துவசத்து அதிஷ்டானமாகி நான் என்ற உணர்வோடு இருக்கிறது அதான் ஆத்மாவுடைய இலக்கணம் நான் என்கிறது சத்து தன்மையின் அர்த்தம் நான் இருக்கிறேன் என்பது அகம்பதத்தின் லக்கிய பொருளும் ஆகி நித்த அத்துவித அகண்ட நிமல சித்துருவேயான அது நித்தமாக இருக்கிறது அதிவிதம் விரண்டற்றம் இருக்கிறது அகண்டம் கண்டமில்லாமல் இருக்கிறது நிமளம் மலமட்டும் இருக்கிறது அடிப்பட்ட சித்துருவே ஆன அறிவடிவுமே ஆனதாக இருக்கின்ற சுத்தமாம் பிரத்யாண்மான் அது எப்படி சுத்தம் இருக்கு ஜகஜீவ பரமெண்ணும் முப்பத்தி தத்துவங்களில் அசுத்தங்கள் இருப்பது சுத்தம்னு பேரும் அப்படிப்பட்ட சுத்தமாக பிரத்யேகான் பிரத்யேகன்னா உள்ளே சரீரத்தை வச்சு பேசுகிற இடம் இங்கே சரீரத்துக்குள்ளேன்னு அர்த்தம் அதுதான் பிரத்யேக் கான்மா உள்ளே இருக்கிற ஆத்மா அது எப்படி இருக்கு சுகான பரமான்மாவே சுக வடிவமாகவே இருக்கின்ற பரமான்மா பேர் கிடையாது ஈரோடு பதினாலு லோகிலும் இருக்கின்ற அந்த ஆத்மா தான் இங்கே பிரத்யேக ஆத்மாவும் இருக்குது எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆகாயம்னு சொல்கிறோமோ அந்த ஆகாயம் தான் கட்டாகாசமும் கட்டாகாசம் அங்குறது தனித்து பிரித்த பிரிக்கப்பட்ட ஆகாயமல்ல அதே ஆகாயம் தான் ஒரு பகுதி தான் அந்த ஒரு பகுதி ஆகாயமானது கடத்தின் காரணமாக பெரிய மகாகாயத்துக்கு வேறுபட்ட போல் தோட்டது அதனால அந்த உபாதிகள் மகிமை அது தான் எதனால் எப்படி தோட்டுது வெளியில் வந்து ஆகாயத்தில் வெந்நிலை காய்ச்ச முடியாது சாமான போட்டு வைக்க முடியாது இதில் அந்த கடம் இடம் கொடுக்குற வரைக்கும் தண்ணீர் போடலாம் நல்லா சாமான போட்டு வைக்கலாம் பண்ணலாம் அது இனம் கொடுக்கும் அந்த ஆகாயம் அப்படி இருந்தாலும் கூட வெளியில் உள்ள அகண்டமான அந்த ஆகாயத்துக்கு அன்னியும் அந்த ஆகாயம் உபாதியினாலே வேறுபல தொழில்கள் வாசமாக கிடையாது அதுபோல் இந்த மனம் இதனால் வளைப்பட்டது சேதனமானது அந்த இதுக்குண்டு ஒரு தனித்தன்மை கொஞ்சம் இருக்கிறது போல தோற்றுது சரீர அளவுக்கு புண்ணியபாவங்கள் அதனுடைய பரங்களா சுகதுக்கங்கள் விவகாரங்கள் பிறப்பிறப்புக்கள் என்று ஒரு தோற்றம் உண்டாகிறது இது உபாதிக்கு அப்படி ஒரு தோற்றம் உண்டான காரணத்தினால தான் விவகாரங்கள் வேறுபோல் தோற்றத்தை ஒழிய வாஸ்தமாக கடாகாசம் எப்படி மகாகாசமோ அப்படி போல் பிரத்யேக ஆத்மா பரமான்மா தான் அந்த பரமாத்மா ஆத்மா கிடையவே கிடையாது அதனால் பெருத்த அப்படின்னா பரமாத்மானு சொல்லுது இப்படியெல்லாம் விசாரம் பண்ணித்தான் மனதை விரிக்கின மொழியா இல்லைன்னா விரியாதது அது விரிக்கிறதுனா இப்படி எல்லாம் விசாரம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு விஷயந்தபரம் ஆகாயம் போல் ஆகாயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் ஆகாயமே எல்லை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதை எல்லை இல்லாமல் இருக்குன்னு அது அந்த ஆத்மா ப நம்ம ஆத்மா கிடையாது நம்முடைய விஷயம் கிடையாது ஆனால் வேறுபோல் தோட்டுது அப்படி தோட்டுவதால மயக்கம் அடையுது அந்த கண்ணாகாசத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கிறது சாமான போட்டு வைக்கிறதுனால அது வேற ஆகான்னு சொல்ல முடியுமா அதே ஆகாந்தான் அது கடன் உடஞ்சது அப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது சாமான போட்டு வைக்க முடியும் உடஞ்சிடும் அவ்வளோதான் அதே போகாது அதே போல் இங்கேயும் அந்த கரணம் சரீரம் உடஞ்சிருச்சு அப்புறம் ஒரே பரமாத்மா தான் அப்புறம் அதுக்கு முதல்ல வேறையா அப்போதும் ஒரே பரமாத்மா தான் காரியத்தை கொண்டு வெவ்வேறுனு பாவன பண்ண அவ்வளவு ஆகவே இத்தகைய சுத்தமா பிரத்யாத்மா கண பர பிரே ஆகும் என்பதை இந்த பாட இத்திரம் நித்தானித்தவியல்வினை பகுத்தவற்றின் நித்தமாம் தன்னான்மாவை நிச்சயே தறிவங்கன்னால் அத்திரமான நானே அகண்டசேர் பிரமம் என்று தத்துவம் அறிந்தோன்யாவும் தவிர்ந்து தான் சாந்தனாவான் அண்ண தரத்துள்ள பாட்டு இதே போல முன் சொன்ன தொடர்ச்சி வச்சுக்கணுங்கிறார் இத்த இத்திரம் இந்த பிரகாரமாக நித்த அனித்த இயல்வினை பகுத்து அவற்றின் நித்தமாம் தன் ஆன்மாவை நித்தியா நித்த வச்சு வேகம்னு சொல்லப்படுது ஆத்மா நித்தம் தேகா பிரபஞ்சம் அனித்தந்தான் இப்படி பிரித்து பிரித்து பார்க்கணும் அப்படி பிரித்து பார்க்குறதுனால தான் ஆத்மாவை கண்டுபிடிக்கலாமே ஒழிய இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியும் பலாப்பழம் பலாப்பழத்தை பிரிச்சுக்கிட்டே போனால் தான் சொலைகாய் எடுத்து சாப்பிடலாமே ஒழிய பிரிக்கிறேன்னு சொன்னாங்க பலாப்பழம் சாப்பிட முடியும் அதை பார்த்தாலே வெறுப்பாக தான் இருக்கும் முள் முள்ளாக இருக்குது பிஸ் பிச் ஃபேன் ஒட்டிக்குது கையில் அது யார் சாப்பிடுவாங்க பிரித்து பிரித்து பார்த்த பிறகு சொலை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணாங்கண்ணா அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கையில் தடவிட்டு பிரிக்கணும் இன்னும் ஊட்டிக்குது அதுபோல் இங்கே விவேக வைராக்கியம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தடவைக்கணும் தடக்கிட்டு பிரிக்க பிரிக்க ஒரு கடைசியில் அந்த பலாச்சொலை போல் ஆத்மா பிரிஞ்சு இன்னைக்கு ஆனந்தமாக இருக்கு அதுதான் பலாச்சொலைக்கு முக்கியத்துவம் முப்பளம்னு சொல்லுவாங்க அதாவது பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் மூணு பழங்கள் அது ஏன் முப்பளம் எடுத்தாங்கன்னு சொன்னால் பலாப்பழம் வாயு மாம்பழம் உஷ்ணம் வாழைப்பழம் சீதளம் அதாவது வாத்த பற்றி சிலம் மூணும் இருக்குது இந்த மூன்று பழங்களில் மூணு குணம் இருக்குது அதனால் அளவோடு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் அதுக்கு கூடுதல் கூட சாப்பிடுங்க அநாரோக்கியம்னு சொல்ல காட்டுறதுக்காக சொல்லலாம் அளவோடு சாப்பிடும் உடம்புக்கு ஆரோக்கியம் தான் மூணு தான் எந்த காலத்தினாலயோ அதிகமாக போச்சுன்னா அது பிரகாசிக்கும் அதிகமாக சாப்பிட்ட எந்த பண்டமோ அந்த பண்டத்தை காட்டிவிடும் அப்படிங்கிறது நித்தமாம் தன் ஆன்மாவை நிச்சயித்து உறுதிப்படுத்தி கொண்டு அறிவாம் கண்ணால் தத்துவ ஞானம் ஆகிய அந்த பார்வையினாலே அத்திரமான நானே அந்த உறுதியாக திடமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரபமாகிய நானே அகண்ட சீட்பிரவம் என்று கண்டமில்லாமல் எங்கு நிறைந்திருக்கின்ற அறிவடிமாக இருக்கிற ப்ரவமே என்று தத்துவம் அறிந்தோன் இத்தகைய உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டவன் எவனோ அவன் யாவும் தவிர்ந்து தான் சாந்தனாவான் இந்த பலாச்சொலையில் உள்ள கழிவு பொருளெல்லாம் நீங்கின பிறகு சொல்லையை மட்டும் சாப்பிட்டது போல நாமரும் பிரபஞ்சமாகிய யோகிபுரமன் முப்பத்தி அஞ்சு தத்துவங்களையும் நீக்கின பிறகு ஒன்று ஆனந்தமாக இருக்கிறான் சாந்தி அடைகிறான் முப்பத்தி அஞ்சு தத்துவங்களும் நலத்தக்கது தான் ஒரே ஒரு தத்துவம் அதுதான் அதிஷ்டான சைதன்யம் அது அதிஷ்டான சைதம் இருக்கிறேன் என்று இப்படி ஒரு நிச்சயம் தான் விசாரத்து விசாரபுருஷர்கள் ஞானிகள் அடையத்தக்க நிச்சயம் என்று சொல்வார் நிறுவிகற்பகமேயாக நிகழ்ந்திடும் சமாதியாலே ஒருமையாம் தன்னான்மாவின் உண்மையை எந்த போது புலனிங் அறிவானந்தம் போதுதான் அஞ்ஞானந்தன் மருவிய சகலமான மனமொழி சிறந்து போகும் நானூத்தி மூணாவது பட்ல மீண்டும் சொல்றார் நிறுவிகற்பகமேயாக நிகழ்ந்திடும் சமாதியாலே இந்த சமாதி வந்த பிறகு இதெல்லாம் அனுகூலம் பண்ணுவேன் அந்த நிலை வர்ற வரைக்கும் திருமணமான நிலத்தாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்பது வலியுறுத்தப்படுகிறது நிறுவிகற்பகமேயாக நிகழ்ந்துவிடும் சமாதியாலே ஒருமையாம் தன்னான்மாவில் ஏகமாக இருக்கின்ற தன்னுடைய வயிற்றானது எண்ணத்தில் உண்மையை எந்தபோது இந்த தத்துவத்தை எப்போ அந்த காலத்தில் பொருளுடன் அந்த மூட்சானவன் இங்கு அறிவன் இந்த உலகத்தின்களை தெரிந்து கொள்கிறானோ அந்த போது அந்த காலத்தில் அஞ்ஞானந்தான் அஞ்ஞானமானது மறைப்பு சக்தியோடு கூடிய அந்த அறிவில்லாதது மருவிய அதோடு பொருந்திர பொருந்திய சகலமான மனமுடிச்சு இறந்து போகும் அதன் காரணமாக இருக்கின்ற மனதில் முடிச்சுக்கள் இருக்கின்றன கர்த்தா தன்மை தான் போக்தா தன்மை தான் அதனால் முடிச்சுக்கள் யாராலம் அதெல்லாம் அப்படியே போயிடும் எல்லாம் போயிடும் ஆகவே இத்தகைய நிலையை சொல்கிறேன் பரமவத் விதான் புத்தியின் தோடத்தாலே பொருந்தினி நான் நிதன்றி நித்தமும் விகற்பம் உண்டாம் நிவளமாம் சமாதி தோன்றி சத்துவ அனுபவத்தால் தவிரமாக விகற்பம் எல்லாம் வேடாமல் இல்லையே நானூற்றி நாலாவது பாட்டு அத்தியாயத்தில் நிருக்கல் சமாதி அந்த மறைப்பூ நீங்கும் ஆவணம் ஒளியும் என்றெல்லாம் சொல்லிட்டு வரார் அதற்கு வழிமுறைகளையும் சொல்கிறார் அதில் இது ஒரு முறை சொல்கிறார் பத்தனி குரு பக்தியுடைய சித்தியனே நிருவிகற்ப பரம இந்த ஆத்மா எப்படி இருக்கு எந்த விகப்பமும் கிடையாது அது மேலான அதிவித ஆன்மா ரெண்டற்ற ஆன்மா பிரத்யேக பரமாத்மா அப்படி உண்மை சுவரூபம் அபின்ன்தான் பின்னம் கிடையாது பின்ன பாவனை தான் இந்த துக்கங்கள் விவகாரங்கள் எல்லாம் ஈடுபட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்போ பிரம்மபாவனை வந்த பிறகு கஷ்டம் இல்லையான்னா பிரபாவனை வந்த பிறகு கரிகலன்கள் செய்கிறனா மனசு செய்கிறது ஆத்மா சாட்சியாக பானம் உண்டாகும் அப்படி பானம் உண்டாகிறதுனால அதனால் வரக்கூடிய சுகதுக்கங்கள் அந்த மனதுக்கு உடையவரிய ஆத்மா கிடையாது அஞ்ஞான காலத்தில் எனக்கு சுகதுக்கம் என்று நினைக்கிறான் இப்போது எனக்கு சுகதுக்கம் இல்லை இது அந்த காரணத்துக்கு விவகாரங்கள் கரிகாலங்களுக்கு நானும் சாட்சியாக இருக்கிறேன் நான் எப்போது ஆனந்த அடிவன் என்று இந்த நிச்சயம் இதுதான் ஆத்மானத்தின் பலன் அதனால பரம அத்துவித மேலான ரெண்டற்ற ஆன்ம இனத்திலே புத்தியின் புத்தி அதாவது லௌகிக்க இதில் அழுத்தம் கொண்டு சுகதுக்கம் அடைகின்ற இந்த குற்றத்தினாலே பொருந்தி சம்பந்தப்பட்டு நீ நான் இது என்று அந்நியமாக நீ என்றும் நான் தன்மையாக நான் என்றும் இது என்று சுற்றெறியக்கூடியதாகவும் நித்தமும் விகற்பம் உண்டாம் நாள்துவாரம் விகற்பம் உண்டாம் வருது இதனாலே அவசாரதே மறைப்பு காரணம் அப்படி இருக்கிறதுனால இந்த நிமளமாவும் சமாதி தோன்றி குற்றமற்ற சமாதி அபியாச பலத்தினாலே வறுமையானால் தத்துவ அனுபவத்தால் அந்த அகம்பிரமம் நான் என்ற அனுபவம் ஏற்பட்ட பிறகு அவ் விகற்பம் எல்லாம் தவிரும் அந்த விகற்பங்கள்லாம் நீங்கிடும் நான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்குள்ளே வித்தியாசம் ஆகுதுதான் பிராரதம் ரெண்டு பேருக்கு உண்டு ஆனாலும் அவனுடைய திருஷ்டிக்கு பிராரத்தம் துர்பலம் தேனே விரும்பி பிரித்து பண்ணிக்கிறான் பலத்தை அது முடிஞ்ச வரைக்கும் த தடுக்க முடியாமல் அதையும் ஏற்றுக்கொள்கிறான் அதாவது அனுகூலமாக இருந்தாக அதை முயற்சி செய்யலாம் அனுகூலம் இல்லாததுகளாக முயற்சி பண்ணும் அனுச்சாபுராட்ட பற்றி பேச்சு இல்லை ஆகவே இச்சை பிறவீச்சை இந்த பிரார்த்தங்கள் பலமாக இருந்தால் ஞானி ஏற்றுக்கொள்கிறாங்க அது கூட தன் பொருட்டு இல்லை உழவு அஞ்ஞான காலத்தை அப்படி தன் தான் ஏற்றுக்காது உழவு வாரம் பொருட்டு ஏற்றுக்கிறது அது அல்பமாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க அப்படி பண்ண வரக்கூடிய மரங்களில் அவிச்சாரதேசிய ஆனந்தங்களில் திருப்தி இருக்கிறது இல்லை இது அஞ்ஞானங்களிலையும் பேர் இதை ஞானத்துக்கே அஞ்ஞானத்துக்குள்ளே வித்தியாசம் அவ்வளோதான் இதனால் என்ன லாபம் ஞானியானவன் சர்வதா துக் துக்கத்தில் விடுபட்டவனாக சுகமாக இருக்கான் அவன் சர்வதா துக்கம் வர மாதிரி துக்கம் வருது அந்த துக்கத்தை செய்க்க முடியாமல் இருக்கான் சுகம் வர மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறான் கொஞ்ச காலம் அப்புறம் சுகத்துக்கு மேலே துக்கமாக அனுபவிக்கிறான் இது அஞ்ஞான காலத்துலேயே தான் நடக்கிறது ஆத்மாவின் உண்மை சுரூபத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால இந்த நிகழ்ச்சி ஏற்படுகிறது அவரது சாந்தபுரமன் நான் என்று நிச்சயம் வரலனாலும் கூட பஞ்சகோதம் விசாரம் செய்து பிரத்யக் ஆத்மா நான் என்று வந்தாலும் கூட பாதி துக்க போச்சு பாதி ஆனந்தமாக கிடைக்கும் அவர்களது சரணம் நான் முழுசாக கிடைக்கும் அப்போ சமாளியில் கூடும் இது சமாளில் கூடாது இது ஒரு பாதியாக கிடைக்கும் அஞ்சா காலத்தில் கிடையாது சரி இருந்தால் நான்ங்கிற நிச்சயம் இருக்கிறதுனால தேகமே ஆத்மா போகியும் மச்சம நிச்சயமாக இருக்குது அதனால துக்கம்தான் படுறாங்க சரி பக்தி மார்த்து இருக்காங்களே அவர்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் பக்தி மார்த்துலேயும் போன சரணாகரி அடைந்தவர்களுக்கு தான் துக்கங்களுக்கு கிடைக்கும்படியே ஆரம்ப பக்தர்கள்லாம் கிடையாது காமி பக்தர்கள்லாம் அது கிடைக்கணும்னா துக்கம்தான் அவர்கள் முன் ஜென்மங்களில் எதை விரும்பி இருக்கிறார்களோ அதுவும் பிராரந்தமாக அமைச்சிருக்கார் ஈஸ்வரன் அதில் இந்த ஜென்மத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது திருப்தி இருக்கிறது இல்லை அதனால் அவர்களுக்கு லாபம் வந்தாலும் கூட திருப்தி இருக்கிறதில்ல துக்கம் வந்து அதுக்கு மேலே அதிருப்தி அவங்களுக்கு நடுநிலையில் அழைக்கழைக்கப்படுறாங்க பக்தர்களாக இருந்தாலும் கூட ஏன்னா காமி பக்தர்கள் சா பக்தர்களாக போன சனநாதன பக்தர்களாக இருந்தால் சரி ஆண்டவன் விட்டது நல்ல போதும் என்று திருப்தி ஏற்படும் அந்த திருப்பி அவர்களுக்கு ஏற்படுறதில்லை நாளும் அதிகமாக போகும்போது இன்னும் இவ்வளோ பக்தி பண்ணுறேன் யானும் இப்படி க கஷ்டப்படுத்துகிறாரு என்ற எண்ணமும் உள்ளு பட முடியாதுன்னு துயரம் பட்டது போகும்னு சொல்கிறாங்க பக்தர்கள் இங்கே ஞான மாற்ற அப்படி இல்லை